மகாபாரதம் தொடங்க முப்பது நாடு குரலாக ஜீவனஸ்மரணம் நமஸ்பார் नमोस्तु ாபபு நமோஸ்து சதத்தோதிஷே சந்திராவீடா சஞ்சபாங்கலீராம் குச்சரூத்த மாீபயம் தா தா கவி கிழன் கல்வெல்லி வதனாஜஸ் ச ீரூ காஞ்சி நீரிகிண்டே துணிய பரம்பா பசுபத்தைஜத்தை யணம் நமஸிய நிறம் நோத்தமீ சரஸ்வீசன் தோஜய முதீரயிரேந்திரமருதா துன்சந்தி வீரியை சவை சங்கபிரமோபன யன் சமா ஜன்கனசா பசியோகிணாந்த விதரேவா தயி நம நமோ மகே நமக்கஷா வேதசே ப்மணே நமஸா சாக்கணோஷம் கனகரம் துப்பா விதூச்சு உஞ்சகாச்ச भवति அப்படகாபாபராம் தண்டி கிருஷ்ணமரி பாவயமான கவிமுக்காரா பல விவணோச்ச अजदुर्वदनो அச்சனோரோரி அராலோச்சனவா விவசதி யுதிக்கீரம் பிரணியதி மருகோதரீர்னியனஞய கீர்த்தன ீ கதா வைப்பானோடமிரமேயம் புண்ணிச்சோத்தி வாச்சமான அபிஷேஷன देवकी ஷா நந்த நந்தோப்போவிய நமோ நம நமரா நம பங்கஜ மாலி நமப்பஜே நமஸே கர்த்தி வாழும் गिरिं மம் மந்த பரமான மாதவாத் பரமான அஸ்மகாஜ் பதம்புஜம் பிரியம்பகபுராதீஷம் கடாதிபன்வி பிரஜாரூமந்தே சாஸ்தரேரன் <ifique Harboreur> லட்சுமிநாதன் வைகுண்டத்துல வசிச்ச பிரபு பூலோகத்துல நமக்கு அனுகிரகம் பண்ணணும் ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் அமையினால் பகவான் வைகுண்டத்துல இருந்தா நம்மால அனுபவிக்க முடியுமா அது சாத்தியமா ஒரே இடியா மலையில இருந்து மரத்தையும் கல்லையும் தளி குணிந்து ஒரு பெரிய பிரவாகம் வந்தா அதுல போய் நம்மால ஸ்நானம் பண்ண முடியுமா அது ஏதாவது ஒரு சின்ன நதியாய் ஒரு வாய்க்காலாய் ஒரு மடுவா வந்தா நாம இறங்கி ஸ்நானம் பண்ணலாம் அது மாதிரி நம்மால வைகுண்டம் போய் பகவானே பதிக்க சாத்தியமில்லை அதற்காக கருணையினால भगवान பூலோகத்திலே ராமகிருஷ்ணாதிகளாய் ஒரு ஒரு காலங்களிலேயும் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்காள் என்ன அனுகிரகம் பண்ணிருக்காள் நாம் இந்த வாழ்க்கையில இந்த லோகத்திலே கஷேமத்தை அடையத்துக்கு எதிர் மார்க்கம் வரலோகத்துல கஷேமத்தை அடையத்துக்கு எதிர் மார்க்கம் நம்ம கஷ்டங்கள் எப்படி நீங்கும் இதுக்கு எது காரணம் என்பதை சுவாமி நடத்தி காண்பிச்சிருக்காள் பதிமூறாயிரம் வருஷம் ராஜ்யம் ஆண்டு தர்மத்தை வேதத்தை சொல்லி இருக்கிற தர்மத்தை சுவாமி நடத்தி காட்டினாள் பகவானுடைய உபதேசம் தான் வேதம் பகவான் வேதம் வேதோக்தமான கர்மா வேதவித்துக்கள் இவாளுக்குல்லாம் வித்தியாசமே இல்லை பகவானுக்கு எத்தனை பெருமை உண்டோ அதுக்கு மேற்பட்ட பெருமை வேதத்துக்கு வேதத்துக்கு எத்தனை பெருமை உண்டோ அதுக்கு மேற்பட்ட பெருமே அக்னிஹோத்திராதி கர்மாக்களுக்கு அதுக்கு மேற்பட்ட இதெல்லாம் சமான ஒரு ஸ்திதி இது வித்தியாசமே இல்லை ஒரே தங்க கட்டி பவுன் சங்கம் அது மாதிரி சொல்லுவது இது அப்படி ராஜாக்கள் எல்லாம் உணர்ந்து வேத வித்துகளையும் வேதத்தையும் வேதோப்தமான கர்மாவையும் பகவானையும் ஆராதிக்கும்படி பண்ணின்னு வந்தால் மீந்தி கரியாகினாலே ரட்சிக்கிறவாழ் குறைஞ்சு போயிடுது அதனால நம்பிக்கையும் குறையிறது அதெல்லாம் குறையாம இருக்கிறதுக்காக தான் பகவான் அவசாரம் பண்ணி தன் சரித்திரங்களை மகர்ஷிகள் வீறி வைக்க முடியாது வேதத்துல சொல்லிருக்கிற ரகசியத்தை எல்லாரும் நாமெல்லாம் வேதத்துல பூந்து அனுபவிக்க முடியுமா நம்மால சாத்தியமா எல்லாரும் கருப்ப தோட்டத்துல போய் கரும்பு வெட்டி வெள்ளம் காய்ச்சி முடியுமா யாரோ கரும்பு தோட்டம் போட்டு அதை யாரோ வெள்ளமா பண்ணி சர்க்கரையா பண்ணி கடையில அழகாக கொண்டு வச்சா போய் வாழ்ந்து வரும் அது மாதிரி வேதத்துல சொல்லி தர்மங்களை எல்லாம் பகவான் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் நடத்தி காட்டி உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காள் ராமாவதாரத்துல பகவான் தன்னை மனுஷனாகவே நடிச்சு காண்பிச்சாள் தன்னை தெய்வம்னு காண்பிச்சது ரொம்ப குறைச்சல் மனுஷனாகவே நடிச்சாள் அதனால ரொம்ப பேர்கள் ராமன தெய்வம்னு தெரிஞ்சு கொள்ளாம ஆனா சாட்சாத் ரங்கநாதன் தான் ராமாவதாரம் பண்ணினாள் எந்த பிரபு ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிறானோ அந்த ரங்கநாதன கௌசல்ய பூஜை பண்ணினாலாம் ரங்கநாதனுடைய அர்ச்சனையிலே ஓம் கௌசல்யாராசிதரணாயநமஹா கௌசல்ய ரங்கநாத சரணத்துல புஷ்பத்தையும் துளசியும் போட்டு தேங்கி போச்சு அப்படி பூஜை பண்ணியிருக்காள் பகவானிடத்தில் ஒரு துளசி குஷ்பி மறக்கவே மாட்டாள் பக்தாளுக்கு அப்படிப்பட்ட மூர்த்தி ஸ்ரீராமன் அப்படிப்பட்ட பிரபு ஸ்ரீராமன் ரங்கநாதனே ராமனா வந்தால் கௌசல்ய பண்ண பூஜைக்காக ஸ்ரீரங்கத்த பிரகிக்கிற பிரபு பட்மூரிய மகான் வெள்ளாங் கண்டேமி கண்டேமி சப்த பிரக்கார மரதிஜ முழோத்மா கேரீமேஷே முதலோரிய முதம் மத்தியில உபயகாவேரி மத்தியத்திலே தாமரம் ஒட்டு போன்ற விமானத்திலே ஆதிசேஷ தற்பத்தில யோக நிதிரே ஸ்ரீதேவி பூதேவி பகவத் சரணத்தை வச்சு லாலனம் அடியிலே அப்படி ரங்கநாதன் கண்டேன்கிறாள் அந்த பிரபுவே ராமனாக வந்தாள் சுவாமியை தெய்வம்னு ரொம்ப பேர்கள் தெரிந்து கொள்ளலே யாரோ சில பேர்கள் சபரி தெரிஞ்சின்றாள் ஒரு வேட பிறந்த சபரி கண்ணுற்றாள் ராமனை ஒரு தாரே மந்தோதரி முனிவர்கள் அவள் எல்லாம் தெய்வம்னு தெரிஞ்சு கஷமத்தை அடைஞ்சாள் ரொம்ப பேர்கள் ராமனே நம்ம போல ரெண்டு கண் ரெண்டு கால் ரெண்டு கைதானே அவன் என்ன விஷத்தில் இப்ப இந்த நாள்ல துஷ்டால் பேசுறாள் பாருங்க அது மாதிரி பேசி சுவாமி கிட்ட மோசம் போயிட்டாள் சபரி தெரிஞ்சு சுவாமி காட்டாள் சபரியே அம்மா உன் தப சுத்தியாச்சா மகன்களுக்கு சிசுரூஷ மணினியே பலம் கிடைச்சதா தெரியவா வாக்காளும் நீ நன்னா இருப்பேன்னு ஆசீர்வாதம் மன்னா எந்த காட்டாள் அதுக்கு சபரி என்ன பத சொன்னாதீன் தவம் சுத்தியாச்சான்னு காட்டுறதுக்கு அாத்தி தவ சந்தர்மய அஜனே சலம் சப்தம் குரவச்ச சு அஜனே சலம் ஜன்மஸ்வர்கிதான் தபுதியாச்சு ராமாங்குராஜ் என்னத்தினாலே தவசந்தர்சனான்மயாங்கிறாய் உங்களோட சந்தர்சனம் மணிவேனே இது பத்தியும் சித்திர கூட்டத்துல நீங்க வந்தது கருவப்பட்டிருந்தேன் கவச்சமும் பீத்தாம்பரமும் போச்சு எந்த ஜாத்தியா இருந்தா என்ன பகவான பஜிச்சு பகவத் குணம் கேட்டு நாமசம் கீர்த்தனம் பண்ணிவிட்டா ஒரே ரோடு தான் ஆமா பிளெயின்ல போகட்டும் ரயில்ல போகட்டும் போய் சேர்ற இடம் காஷிமே சபலம் ஜென்மாதி நான் பூஜை பண்ணப்படாதுன்னு ராமா சொல்லப்படாது நான் பூஜை பண்ணனும் எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணும் உன்னை பூஜிச்சா எனக்கு அச்சயமான லோகங்கள்லாம் கிடைக்கும் கிடைக்கும் இங்க ஆச்சாரியா சொல்லியிருக்காரு உன்னுடைய பிரசாதத்தினால எனக்கு வைகுண்டங்கள்லாம் கிடைக்கும் நான் என்னைக்கு முதற்கொண்டு நான் ராமநாமா ஜபிக்கிறேன் தெரியுமா தாரகநாமாவே சித்ர கூட்டம் சித்திரக்கூட்டத்துக்கு நீ வந்த நீதொண்டு நான் ராமநாமா அலகின்றிருக்கேங்க நான் பூஜை பண்ணின குருக்கள் வைகுண்டம் போனாள் இன்னைக்கு வைகுண்ட் எல்லாரும் பரப்புறாள் நானும் ஏறினேன் என்ன கீழ சொன்னாள் அப்ப நான் கேட்டேன் நான் ஏழே மட்டமான ஜாத்தின்னு என்ன இறங்க சொன்னே நான் இங்க தனியா என்ன பண்ணுவேன்னு கண் கலங்கினேன் அப்ப மான்கள் சொன்னாள் அம்மா அதுக்காக அரங்க சொன்னேடி ரங்கநாதன் ராமாவதாரம் பண்ணது கௌசல்யக்காக இல்லையே தசரதனுக்காக இல்ல சுவாமி வனத்துக்கு தண்டகிக்கு வராலே ஜட்டாஜின தாரியாய் கைகாக இல்ல தசரத பிரதிஜைக்காக இல்ல உனக்காக நாளா நீ ராமராம ஜபிச்சே அதுக்காக வராஷதி உன் ராமன் வரா உனக்காக வராமன் நாளா இது பற்றியம்தான் நாங்கள்லாம் அக்னிஹோத்திரம் இந்த இடத்துல இது புண்ணியமா இருந்தது ராமச்சரணம் பட்டுமமா சொல்லிருக்காள் சர்வேஸ்வரன் ரங்கநாதன் வரதராஜன் தெரிஞ்சிருக்காள் ராமாவதாரத்துல யாரோ சிலர் அடுத்த அவதாரம் துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் சுவாமியே எல்லாரும் தெய்வம் தெய்வம்னு தெரியும்படியா அனுகிரகிக்க அவதாரம் கிருஷ்ணாவதாரம் என்ன இது கவியுகத்துக்கு மிந்தின யுகம் நம்ம மகிமையை கொஞ்சம் காண்பிச்சாதான் மனுஷன் நம்புவார் நம்ம சக்திய காண்பிக்கணும்னே சுவாமி ஒரு வைகுண்ட தரிசனம் இந்த அவதாரத்துல கிருஷ்ண அவதாரத்துல கிட்ட அவதாரம் கழிவுத்துக்கு சுவாமி அவதாரம் பண்ணி வைகுண்டம் போய் ஐயாயிரத்தி லட்சம் வருஷம் தான் ஆச்சு அந்த காத்து வேகத்தினா இப்பவும் தர்மம் இருக்கு பாரதம் கேக்கணும் அவன் சங்கர்லிங்க வாழ் மனசுல போய் புந்தும் பாரதம் இங்க நல்ல சங்கீத சபையில் நடக்கிறதா இருந்ததே எதையோ மேகம் கொண்டு இங்கயோ கொட்டிப்படுமாறுமா மழையே அது மாதிரி அவன் மனசுல தோணித்ததுக்கு ராம பிரசாதம் கோபாலனுடைய பிரசாதம் இங்க வந்து நடக்க முடியாது அப்புறம் அவெல்லாம் கூட சொன்னாள் அவ ஒண்ணு சங்கல்பம் பண்ணிவிட்டா அந்த சங்கல்படிதான் நடந்தேன் நான் போய் சொல்ல மாட்டே இருக்கேன் இங்கதான் நடக்காது ராமனுடைய சனிசிலே பகவத் சங்கல்பம் அப்படி அப்படி பகவத் அனுகிரகம் ஈஸ்வர பிரசாதம் கோபாலனுடைய அனுகிரகம் கதையில நமக்கெல்லாம் பரிபூர்ணமா இருக்குங்கறதுக்கு சுவாமி வைகுண்டம் போய் ஐயாயிரத்தி லட்சம் வருஷம்தான் ஆச்சு அதுதான் ஒரு பெரிய பாக்கியம் அதனாலதான் நாஸ்திகம் கொண்டு கீதையை நம்புறான் ஆமா ரிஷிகளுடைய ஸ்மிருதியை நம்பாதவன் கீதையை நம்புறான் தஸ்மாத் சாஸ்திரம் பிரவான்தேன்னு சுவாமி ஸ்மிருதியை நம்பும் சொல்லியிருக்காரு அத மனசுக்கு வாங்கிக்க மாட்டேங்கிறான் இருந்தாலும் கீதையில எனக்கு ரொம்ப நம்பிக்கையே வேற ஒரு பஸ்தத்திலேயே நம்பிக்கை இல்லைங்கிறான் ஏன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டியே சகல கர்மாவையும் பெருமனை பாஷண்டியா இருக்கே கீதையை நம்புறியன்னா கீதையில தான் சொல்லியிருக்கேங்கிறான் என்ன சொல்லிருக்குன்னா சர்வசம்மான் பரிச்சச் நீங்க சொல்றான் உடனே இங்க ஒரு வரிய காட்டுறான் சர்வசம்மான் பரிச்சு காட்டினா போருமோ கையில நிறுத்தம்னா செங்கிலி பிடிச்சு எழுதுன்னு போட்டுருக்கு அதை மட்டும் பாத்துட்டு விழுத்து விடலாமா அகாரணமா ஐநூறு ரூபாய் அப்புறம் எழுதி வாசி காண்டாமோ அது மாதிரி மேல உடனே என்ன சொல்லிருக்கன்னு கவனிக்காமல் அப்படி அவட சொல்றதுக்கு என்ன காரணம்னா சமீபத்துல பகவான் இருந்ததுதான் காரணம் தன்னை தெய்வம் தெய்வம்னு ஒரு வேட பெண்ணுக்கு முதல் கொண்டு காண்பிச்ச அவசாரம் கிருஷ்ண சுவாமிக்கு தேசிகம் சொல்றாள் யாதவாபிதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்காள் தேசிகம் வைஷ்ணவ மதத்திலே அப்பயும் அதுக்கு வியாட்சியானம் இவா கேவலம் பரமேஸ்வர பக்தார் அவர் கேவலம் விஷ்ணு பக்தர் இவா சுத்த அத்யத்தேசித்தாத்விதம் அவா புத்தகத்துக்கு இவா போய் வியாட்சியானம் எழுதியிருக்காள் இதனால மகான்கள் மனசெல்லாம் எப்படி இருக்கும் நாம் பார்த்துக்கணும் அதுதான் புரிஞ்சுக்கணும் அந்த யாதவாபித காவியத்தில் தேசிகம் சொன்னால் கிருஷ்ணாவதாரம் பண்ணி பத்து மாசம் ஆச்சாரம் சுவாமி தவிழ்ந்து விழுந்து விளையாடினா யசோதைக்கு குழந்தை இந்த ஒரு வயசுக்குள்ளயே நடக்கணும்னு வேகம் உண்டாச்சா ஏன்னா ஒரு வயதுக்குள்ள நடக்காதவனா குழந்தைகள்லாம் அப்புறம் மூணாவது வயசுலாம் நடக்கும் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை குறைக்கிறவாளுக்கு சுருக்கா நடக்கணும் சுருக்கா படிக்க வைக்கணும் போன கல்யாணம் பண்ணி நாட்டு பண்ண வரணும் அப்படி எல்லாம் தோணும் அதனால என்ன பண்ணினா பத்து மாசத்துலயே நடக்க கத்து கொடுத்தாலும் எப்படி கத்துக் கொடுத்தா குழந்தைனுடைய விரலை ரெண்டு கையும் குடிச்சிருந்து தான் பின்னாடியாலும் நடக்கிறதா சுவாமியனே கரேன சங்கிரு கராம்புஜா சஞ்சார மாசைத கரேனிய கராம்புஜா சஞ்சார மாசைத மெல்ல மெல்ல குழந்த கைய புடிச்சு அப்படி நடுக்கு ஊர் மூக்க வச்சு நடக்க கத்து கொடுத்தாள்ன தேசிகம் யாருக்கு நடக்க கத்து கொடுத்தா பதைஷ்ரி கிராந்த ஜகத்ரய்துவயா பிதபாலம் பதைஸ்திரிபி கிராந்த ஜகத்ரய்தம் புவயா பாவிதபாலபாவம் எந்த பிரபு வாமனாவதாரம் பண்ணி ஏழு வயது குழந்தையாய் மகாபலியினுடைய வாக்குற வேத மந்திரமும் கையில தீர்த்த பாத்திரமும் பிராமமான வேஷமும் இஞ்சி பில்லும் மறையுரிவியும் ஆந்தோரும் குஞ்சு சரணமுய் போய் மகாபலியுடைய போய் என் குஞ்சு காலால மூன்றடி மூன்றடி என கேட்டு தானம் பண்ணதும் திருக்கிரமனாய் உலகடந்த பெருமாளாக ஆகி ஊரகத்தையும் ரெண்டடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடம் இல்லாம தலையில கால் வச்சானோ அவனுக்கு நடக்க கத்துக் கொடுத்தானா யசோதே भुजाग्रं ृध्रां जग तरण संग्रहराजाग्रयास शनैशोद मुझे ऐसी कोई भगवत् चंद्रन पट्टा सील वचले உடனே யசோத காட்டாளா என் அப்பனே கிருஷ்ணா நடக்க வந்து அசத்து குழந்தையா இருந்தா எனக்கு வல்ல அம்மா கால வைக்கிறது அழுவன் பகவான் என்ன சொன்னால் அம்மா நடக்க வந்து ஆடா அப்படியானா கைப்பிடி இல்லாம நடந்தாள் அம்மாவுடைய கைப்பிடி இல்லாம இரண்டு மூன்று அடி நடந்தானா பரமாத்மா நடக்க முடிய கேட்ட ஓடி போயிட்டோமா ஆடா என் கண்ணே ஓடி போடா பாக்கறேன்னா தவிழ்ந்து வீடு முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டா யானு குமாரம் சுவாமி தவிழ்ந்து வீடு முழுக்க ஒரு சுத்தி சுத்த யசோதிக்கு குழந்தைனுடைய புத்தி ஹெட்டி பாத்து ஆனந்தம் தாங்காம பின்னாடி தொடர்ந்து ஓடி போய் அப்படியே அள்ளி கட்டி இடுப்புல வச்சு ஆனந்தம் தாங்காமதே முகரே சமாவே ஷவலக் கிரமஜே தன்னா அவன் ஜென்மா கரையாடி போச்சு இனிமே அவளுக்கு ஜென்மா இல்லையுட்ட அப்படி புதுஷா நடக்க கத்து கொடுத்த சமயம் காட்டிலிருந்து ஒரு வேட பெண் ஒரு கூட நிறையா இறந்த பழத்தை பொறுக்கின்னு வந்து குழந்தைகளை போதும் இருப்பாள் அதுக்காக யசோத உயிர் வாசல வந்து நன்னா கூவினாள் சுவாமி எல்லாரும் நெல் போட்டு பழம் வாங்கறத பார்த்திருக்காள் உடனே என்ன பண்ணினா உள்ள போய் நெல் எடுத்துட்டு வந்தாள் புதுசா நடக்க ஆரம்பிச்சமயம் கூடக்காரிட்ட வரத்துக்குள்ள நெல்லெல்லாம் ஒழுகி போயிட்டு கொட்டி போயிட்டு ரெண்டு கையை வச்சுன்னு ஒன்னு கண்டாள் அவ பார்த்தாள் இந்த குழந்தைய பார்த்தது இப்படி கூட ஒரு குழந்தை உண்டாது மலச்சானவள் குழந்தைக்கு இழந்த பழமும் சொல்லவல்ல ஆனாலும் அந்த கூடையை தொட்டு அவளை போட்டு தொட்டுமபதி விஸ்வபதியான பரமாத்மா வேடப்பெண்ண சேவிச்சான் தேசித்தான் தொட்டு தொட்டு காட்டினாள் அரை கண் சிரிக்கிறது அரை ஜலம் வருது பார்த்தால் குழந்தை இறந்த பழம் இறந்த பழம் கூட ஒரு குழந்தை போய் இந்த குழந்தை கையில கொண்டு வந்த நிலையாவது கூடையில வாங்கி போட்டுக்கணும் கையில நெஞ்சிருக்கோன்னு ரெண்டு கைகளையும் பார்த்தாலும் அப்ப வேட பெண்ணுக்கு கைகள்ல என்ன தெரிஞ்சது கையில சுஜாசரே காத் சக்கரம் தாம் சுகசக்கரம் சக்கரம்மெல்லாம் பகவானுடைய கையில ரேகாத்மகமா தெரிஞ்சுதான் உடனே பார்த்தாள் இந்த வேடப்பெண் இங்க இழந்த பழம் வந்தேனே இது இழந்த வேண்டிய இடம் கடல்ல மூழ்கி கிடக்கும் இந்த ஜீவனையே வித்து நினைச்சாலா பகவானிடத்துல மகான்கள் தன்னை வித்து விடுவாள் விற்கிறதுனா என்னர்த்தம் வித்த மாட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ வித்த வித்த வீட்டை பத்தி அப்புறம் கவலைப்படுவோமோ சின்ன வீட்டை வித்தப்பட்டு ஒரு பங்களா கற்றார்க்கு ஓடு மாத்தினானு கவலைப்படுவா அப்புறம் அர்ப்பணம் பண்ணிவிட்டு மகான்கள் கவலைப்பட மாட்டானா சுவாமி பார்த்துமா நம்ம யோகட்சயமும் மகாமியம்னு பகவான் சொல்லியிருக்காள் அவன் நடத்துவனு அப்படி நம்பி விடுவானா அது மாதிரி தனியே வித்து பண்ணும் பகவான் இடத்துல நினைச்சாளா நினைச்சு என்ன பண்ணினான் கூட பழத்தை அள்ளி கையில வச்சாள் அங்க ஒரு கிரீட பண்ணினால விளையாட்டு எப்படி நெல்ல கீழே விட்டாலும் அப்படி பழத்தையும் கீழாம் விட்டாளா அது அவளுக்கு ஒன்னும் தெரியல பகவத் ரூபத்துல மூகிச்சு போய் அள்ளி அள்ளி வச்சிட்டு இருக்காள் கூட இருக்கிற குழந்தையெல்லாம் பொறுக்கி தங்கிறாள் கூட இல்ல இந்த பழம் மூக்க அப்போ அவ வருத்தப்பட்டாலா ஆஹாஹா இன்றைய தினம் ஒரு பத்து கூட சுமந்தன் கூடாதா என்னங்கிற சுமைய போயிருக்குமே நான் ஒரே ஒரு கூடதான சுமந்தன் வந்தேன் என்று கண்கலங்கி மறுமுறை கூடையில பார்த்தாலும் பழம் இருக்கோ என்று அப்பொழுது கூடையில் எதை கண்டான்னால் தேசிகன் நவரத்னங்கள்னாலே கூட முழுமையும் நிறைஞ்சிருந்தது பார்த்தார் அது எப்படிப்பட்ட நவரத்னா பகவான் மாருகூல் தரிச்சுருக்கிற கௌஸ்துபத்து கோப்பான நவரத்னா ஏதோ தானத்துக்காக வாங்குற பதார்த்தம் மாதிரி மட்டமா இல்லை கௌஸ்துப நிர்விசேஷி பகவான் தரிக்கின்றிருக்கிற கௌஸ்துபத்துக்கு ஒப்பான ரத்னங்களா மூடமுழுமையும் இருக்கு இதை பார்த்துக்கிட்டு உடனே அவள் இது மனுஷ குழந்தை அல்ல இது வேடச்சியினுடைய பிள்ளை அல்ல சாட்சாது வரதராஜன் சர்வேஸ்வரன் லட்சுமிநாதனாகத்தான் இருக்கணும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இழைந்திருக்கிறாள் சதுர்புஜத்தோட தரிசனம் திவ்ய தரிசனம் அப்படி ஒரு வேடச்சிக்கு முதல் கொண்டு வைகுண்ட தரிசனம் அளிச்ச அவதாரம் தரிசனத்தை தான் பட்டத்திரி ஒரு வேட பெண்ணுக்கு முதல் நீ திவ்ய தரிசனம் அழிச்சிருக்கியே குருவாயுறப்பா அது மாதிரி நான் திவ்ய தரிசனம் பார்க்க வேண்டாமா நாள் கேரளத்திலே குருவாயிலும் மகட்சேத்திரம் சமுத்திர தீரத்திலே பிரத்யட்சமான சன்னிதி தாளக்கிராம சிலைக்கு மேற்பட்ட சிலை பாத்தாளாஞ்சன சிலைன்னு அந்த சிலையில விக்கிரகம் அந்த சன்னிதியில் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி நாராயண நம்பூத்திரிங்கிற பட்டத்திரி சுவாமியை பார்த்து காட்டால் திவ்ய தர்சனம் நான் பார்க்கணும்னா உடனே ஒரு கோவிலில் திவ்ய தரிசனம் நான் கண்ட கோலத்தை மூன்று ஸ்லோகத்தாலே வருஷிச்சு விட்டாய் சூரியகிரீடம் ஊர்த்ரோத் ஃபால்தரம் காரண் குல நேத்திரி தோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யம் யராண்டலயம் கண்டோஜம் மனமாறமலி பிரஜே யேயூராங்க சங்கணோத்திரங்குலீ அங்க ீமச்சுங்க சங்காரி பங்க கச்சித் கச்சிதாச்சி தலசித அம்பி ஆலம்பே விமலம் போதி பத மூத்தி தவிர்சித கால போய் கட்டி விட்டாள் பட்டத்திரிப்பா அநாசன் ஆர்த்தி ஆர்த்தினா மனோவியாதி மனோவியாதிக்கு மருந்து வியாதிக்கு டாக்டர் மருந்து மனோவியாதிக்கு மருந்து குருவாயிரப்பன் எனக்கு வேற வழி இல்லேன்னு சொல்லி ஆரம்பிபதாம் என்ன கவலையன் காலப்போய்க் கட்டி தான் கண்டகோலத்தவர் நீக்கிறாள் எப்படி கண்டேந்திரிமானாள் உதயகால சூரிய கிரணம் போன்ற நவரத்தகிதமான உன்னத நாசிகே மந்தாசம் மகரகுண்டலம் ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் வனமலே துளசீதா மந்தாரம் ரத்னீயம் பீதாம்பி திவ்ரணம் ரத்னூபுரம் வஜராதிப்பா நான் மைகுண்டம் போனேன் பால் கடல் போனேன் இந்த ததிஷன கிடைக்குமாக்கோபி மம் மோகனம் மோகன காந்தம் காதம் மதுரம் மாதுரிய சௌந்தர் தரத்தி சுந்தரம் ஆச்சுவனம் விஷ்ணோ விப வைகுண்டம் போனா கிடைக்குமா கஷீராப்தி போனா கிடைக்குமா எனக்கு இந்த தரிசனம் உருவாயிருப்பான் சொல்லிபுடி எத்தனை மாசம் இங்க வந்து உருவாயிருப்பா உன்ன தரிசனம் பண்றதுக்கா பஜனம் இருக்கட்டும் கடைசியில ஊருக்கு திரும்ப பொழுது புஷ் குருவாயூர் அங்க போய் வசிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்ப போது மறுபடியும் என் அப்பனை எப்ப பார்க்க போறோம்னு தோணும் அப்படி சிலம் சிதம்பரம் திருப்பதி ஸ்ரீரங்கம் செல்லூர் இந்த கஷேத்திரிட்ட போய் தரிசனம் பண்ணினா மறுபடியும் மரம் கலங்கும் என்னைக்கு வர போறோம் மறுபடியும் அப்படி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி தன்னை தெய்வம் தெய்வம் அடைச்சிக்கு முதற்கொண்டு காண்பிச்சாள் பட்டத்திற்கு முதற்கொண்டு தரிசனம் பண்ணினாள் திவ்ய ரூபத்தை தரிசனம் பண்ணியிருக்காள் அந்த பிரபுவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா உண்டாக கூடிய கிரந்தம் ஸ்ரீ மகாபாரதம் மகேதிஹாசம் இதிகாசம்னா என்னன்ன சகல தர்மங்களும் எதுல சொல்லப்பட்டிருக்கோ எந்த தர்மங்களை கேட்டா மகாபாபங்கள்லாம் விலகுமோ அப்படிப்பட்ட தர்மம் சொன்ன கிரந்தத்துக்கு மஹேந்திகாசம் அதனாலதான் மகா பிராயஷ்டித்தால் ரிஷிகள்லாம் ஜென்மாவலே எத்தனையோ ஜென்மாவில பண்ண மலமலையா இருக்கிற பாபங்கள்லாம் போயிடுமா பாரதத்தினாலே எல்லா ரிஷிகளையும் சேர்ந்து பிராயஷ்டித்த பிரகடனத்தை போய் சொன்னார் ஏன்னா ஒரு ஒரு ரிஷிகளும் எல்லா விஷயங்களும் சேர்ந்து சொன்ன கிரந்தம் மகாபாரதம் அப்படி ஹேமாத் முதற்கொண்டு புண்ணிய கிரந்தங்கள்ல மகாபாரதத்தை போய் எடுத்திருக்காள் போய் எடுத்திருக்காள் நீச்சனா இருக்கும் குடும்பத்துல ஸ்ரீஹத்தி பண்ணியிருப்பாள் அப்படி நடந்திருக்கும் அல்லது போயிருப்பாள் கர்ப்பமான மாடு போயிருக்கும் வயரெல்லாம் புண்ணா இருக்கும் எல்லாம் தோஷங்கள் ஏற்படும் பிரமம் வரும் டிவி பாரத சிரவணம் இருக்காள் பிரையில நடக்கிற போதுகத்துல இருக்கு அப்படியே ரேகை பார்த்து சொல்றவன் ஆச்சரியப்படுறான்னு இப்படி அழிஞ்சிருக்கேன் ரேகைன்னு மகா புண்ணியம் மகாபாரதம் மார்த்த எந்த செய்வது நல்லது சொல்றோ அது அமம் பெரியவாழ் பார்த்து எத தப்பு ஆளோ அது அகர்மனால் நி தர்ம ஆம் நேவிதே அயன் தர்ம அயமசந்தி சார் எம்ேசோ தர்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிற பெரியவாழ் வாக்கால எதை நல்லதுங்கிறாலோ அது தர்மம் எதை தப்புங்கிறாள அது அசர்மம் அந்த தர்மத்துக்கு பலதாத்தா தான் பகவான் கோபாலி சுவாமி ஒரு பேங்க் செக்ரட்டரி மாதிரி பேங்க் செக்ரட்டரி என்ன பண்ணுவார் நான் பணம் போட்டிருந்தாக்கே வட்டி அறுப்பு முதல காட்டா கொடுப்பார் கடன் வாங்கியிருந்தா வீதியை அறுப்பு நாளாச்சு வட்டி அறுப்பணும் முதல கொடுக்கணும் அவர் போய் கோச்சு விடாது பாருங்க அது மாதிரி அனுகிரகம் நமக்கு தர்மத்தாலதான் அடையலாம் அந்த தர்மத்தை பரிபூர்ணமாக சொன்ன கிரந்தத்துக்கு தான் இதிகாசம் அப்படிப்பட்ட கிரந்தத்துல ஸ்ரீமத் ராமாயணம் ஒரு இதிகாசம் மகாபாரதம் ஒரு இதிகாசம் மகாபாரதத்தை மகேதிஹாசம் சொன்னது லட்சம் கிரந்தம் லட்சம் யாசாச்சாரியா வெளியே அனுகிரகம் பண்ணிருக்கா எங்க பார்த்தாலும் தர்மத்தை பத்தி தான் சொல்லிருக்கா ஆமா மகாபாரதத்திலேசனம் அவன் எத்தனை அயோக்கியனா இருந்தாலும் அம்மாவை தெய்வமா நினைச்சவன் அம்மாட்ட பரவசக்தி தாயார போய் காட்டான யுத்தம் ஆரம்ப இந்த யுத்தத்துல அம்மா ஆருக்கு ஜெயம் நீங்க சொல்லுவோம் நமஸ்காரம் பண்ணி அம்மா சொன்னாள் அப்பா அது தெரியாது அவத்து இருக்கும் அது தெரிஞ்சா அப்புறம் யுத்தம்ண்டா ஆறுக்கு ஜெயிக்கும் கோர்ட்ல கேஸ் தெரிஞ்சா அப்புறம் வக்காலத்துக்கு கொடுப்பாங்க ஒரு வக்கீல்கிட்ட பிரதிவாதி வாதி ரெண்டு பேர் உண்டு அப்புறம் அப்புறம் ஜட்ஜி எனக்கு சொன்னாள் அம்மா உங்க வாக்கால சொன்னா அது பலிக்கும் நாள் எனக்கு தெரியும் நாள் என்னோர் எந்த தர்மம் இருக்கோ அங்க ஜெயம் கிடைக்கும் நாள் அம்மா அப்படியானா நமக்கு இல்லையா ஜெயம்னா ஏண்டா அப்படி சொல்றேன் பாண்ட எனக்கு ஒே படையில் பாண்டவாளுக்கு தான் ஜெயமா தர்மம் இருக்குதான் தர்மம் இருந்தா ஜெயம் வருவானே அதுக்கு மேல ஒரு கழுவான் அதுக்கு காந்தியாரி பத்தி சொன்னா நீ நானு என்னடா பண்றது தர்மம் எங்கே இருக்கும் அங்க ஒரு பிரபு வந்து தீர்ப்பு சொல்ல வந்து உட்கார ஒரு ஜட்ஜி நாள் ஆறு நாள் யதோ தம் கிருஷ்ண கிருஷ்ண ீர் விஜயம்மான் அங்கதான் விஜயம் அங்கதான் கடச்ச ஸ்ரீ முடி அபிவிருக்குமான நியாயங்கள்ல அங்கதான் இருக்கும் இருக்கிறதே இருக்கிற இடத்துல தெய்வம் தெய்வம் இருக்கிற இடத்துல அஷ்டைஸ்வரியம் எல்லா பாக்யமும் இருக்கும் பண்ணிய மிரந்த ிகள் சொம் காட்ட நல்ல காராம் பசுவ கன்றோட கூட குடங்குடமாக கணக்கிற பசுவே அிட்டே நூறு பசுவ தானம் பண்ண புண்ணியமா ஒரு மணி காட்டா யோகோஷம் கனகுரம் ததாதி புண்ணிய கதம் நித்தியம் புரிஞ்சிருந்து சங்கரலிங்க ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதான் நான் ஆச்சரிய பண்ணுவேன் ஒரு ஒரு நாளைக்கும் அன்னதானம் இந்த பிரவச்சன புண்ணியம் இது கிடைக்கும் முடியாத ஒரு லௌகிகத்தை வைதிகத்தோடு சேர்த்து கலந்து அழகா பண்ணி அவளுக்கு வைதிக்கும் லௌகிக்கம் ரெண்டும் தெரிஞ்சவள் ஆகினாலே அவளா யோசனை வேற ஒத்திரியும் போய் அவள் யோசனை என்ன கேக்கணும் ஆற கணவன் வாழ்க்கை இது மகாபாரதம் பெரிய கிரந்தம் எல்லாரும் சேரணும் இந்த புண்ணியத்துல எப்படி ஆராய தர்மமும் அது மாதிரி உபாபிதான் எல்லாரும் சேர்ந்து பண்றது எனக்கு பணம் இருக்கு பண்ணி பண்றது இல்லை எல்லாருமே சேர்ந்துதான் பண்ணுவாள் அப்படிதான் வழக்கம் அது மாதிரி மகாபாரதத்தை பண்ணணும்னா வாளுடைய எண்ணம் பெரிய புயல் கிரந்தம் பருவாக்கு பருவா பலன் சொல்றாள் கர்ண பருவாக்கு பலன் அது மாதிரி வேற ஒரு பருவாக்குன்னு சொல்லல அவன் ஆதி பருவா முதல்ல சொல்ற போது சொன்னாள் பத்னியோட ஒரு புருஷன் அந்த அம்மா தங்க கிண்டியில ஜலத்தை வச்சு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அகோராத்திரம் தூங்காம கோக்களை தானம் பண்ணிட்டு இருந்தா எந்த பலமோ அந்த பலமோ ஒரு மணி கண்ண பர்வா கேட்டார் கபிலான அவள் பொய் சொல்லி ஆக வேண்டியதும் பொய் சொல்லுவாளுக்கு சொத்து தேடி வைக்கிறா போல தேடி வச்சிருக்காள் நமக்கு அவளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட பெரிய கிரந்தம் லட்சம் கிரந்தம் இந்த கிரந்த வியாசாச்சாரியால் நினைச்சாள் நினைச்ச உடனே வந்ததே நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சாள் உங்க மனசுல இருக்கிற அபிப்பிராயம் எனக்கு தெரியும் கணபதியை ஸ்மதியுங்கிறோம் விநாயக பிரசாதம் தான் இருக்க வேணும் மகாகணபதி பிரசாதம் மகாகணபதியா சகலகாரியமும் சித்திக்கும் அவர் ரயில் முதல் கொண்டு தாமசிச்சாட்டிக்கு வரும் அவருக்கு அந்த அந்த மூர்த்திக்கு அப்படிப்பட்ட மூர்த்தி மகா கணபதி உடனே சுவாமிடனே பத்தாளுடைய அபிஷ்டத்தை பூர்த்தி பண்ற கணபதி வந்துட்டாளான் நினைச்ச உடனே யாசாஷ்டமத்துக்கு பூஜை பண்ணினாள் பாரதம் உள்ள தர்மங்கள் ஓடி என்று நான் சொல்ல போறேன் ஸ்லோக ரூபேனே நீங்க எழுதினமே நாள் இந்த பிரேனா சின்ன எல்லாம் ஒடிஞ்சு போயிடும் என் தந்தத்தை எடுத்து மகாமே ஒரு பருவத்தில அப்படி இதை போய் ஜெய்மதி பாரத சொல்லி இருக்கா மகான் ஏருவிலே தன் தந்தத்தினாலே கணபதி எழுதினாளா சொல்லி கொஞ்சம் கூட தாமசிக்காம ஒருவர் எழுதி எழுதி சொல்லிவிட்டா பதினொன்னு ஏழு அறுபத்தாறு சொல்லுவோம் இப்படி மூணு நாள் தடவை சாசனாவும் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு நீர் சமாச்சாரம் யோகிச்சிருந்தாக்க நான் எழுத மாட்டேன்னு பார்த்தார் ஆகாத்துக்கிட்டார் ஒரு வார்த்தை சொன்னாரப்போ வியாசர் ஒரு விஷயம் நீர் புரிஞ்சுக்கணும்னா என்ன நான் சொல்ற ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வாங்கிட்டு எழுதணும் மனசுக்கு வாங்காம எழுத என்ன பண்ணூகாது அப்படி கிரந்தி போட்டாரா முடிச்சு போட்டாரா வியாசம் முடிச்சுன்னு சொல்றது பாரதத்துல அதுக்கு அர்த்தமே ஆகாது இந்த ஸ்லோகத்துக்கு இப்பவும் அஷ்ட ஸ்லோக சஹசிராணி அட்டோம் ஸ்லோக சதானிக்கணபதி கொஞ்சம் யோசிப்பறம் அவர் யோசிக்கிற சமயத்தில் இவரு ஸ்லோகங்கள மனசுல யோசிச்சு வச்சுறான் இப்படி அவரை பண்ணி இப்போ வியாக்கான இங்கிலீஷ் என்ன மகாபாரதி வியாக்கியானம் இங்கிலீஷ்ல இது வியாசகிரந்தி இங்கிலீஷ்லயே இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம் கிடையாது இது வியாச கிரந்தி வியாச பல சோகங்கள் இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு எழுதின இந்த புண்ணிய கிரந்தத்தை காராம்பு சுவே ஒரு மணி காட்டா நூறு போதானம் பண்ணின புண்ணியம் ரெண்டு மணி காட்டா இருந்த புண்ணியம் கையில் ரேக படிக்க தெரிஞ்சவனா இருந்து நூட் பசத்துல பார்த்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தேன்னா கட்ட ரேகாஞ்சிருக்கும் யாரா இருக்கு ஏதாவது போய் கட்டு போயிருப்பான் சொன்னவனுக்கு சனி நீச்சனா இருப்பான் ஆயுஷ வந்து அபதிப்பான் கால அடிபடும் அத்தி குருடும் இந்த தோஷங்கள்லாம் விலகி போய் ராஜயோகமாடும் விலகுவது மட்டுமல்ல ராஜயோகமா ஆயிடும் சரி திசை கட்ட திசையா இருந்தா தலைவர்கள் அதுவும் இந்த ஆடி மாசத்துல ஆறு கிரகம் சேர்ந்தது ஆமா அது என்ன பண்ணும்னா ராஜாக்களை பண்ணிவிடுங்கிற தேச கிரக்தி சமஸ்தூபான் எத்தனையோ தேசங்களை சாப்பிட்டு அப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் ஜனமேஜருக்கு பதினெட்டு விதமான ரோகம் வந்து சர்ப்பசக்தி பண்ணி சர்ப்பயாகம் பண்ணி உடனே அதுக்கு பிராய்ச்சித்தம் என்ன பாரதம் சமஸ்தபாபம் போகும் ஆரம்பிச்சார் அதே வைசம்பாயன் ஆச்சாரியா ஜனமேஜ் சொன்னாள் அந்த சூத்தர் கேட்டு அப்புறம் பின்னாடி அவர் நாராவது அவ பரம்பரை புராணம் சொல்ற பரம்பரையா ரோமகர்ஷ்ணனு பிள்ளைவர் அவ அப்பாவுக்கு ரோமகர்ஷ்ணன் பேர் மகிழ்ச்சியில சொல்லுவாராம் பகவத் குணம் கண் கலங்கி சொல்லுவாராம் சுவாமியை பத்தி வர்ணிக்கிற போது அதையும் உருகி போயிடுமா அதனாலே அந்த பரம்பரையில சொல்லி காக்கணும்னு மகான்கள்லாம் பிரம்மணம் அக்னிஹோத்திகள் சூதரத்துல கேட்டுருக்காரு சட்டமான ஜாத்தியவர் அவரிடத்துல கேட்டிருக்காரு வைசம்பாயன் ஆச்சாரியார் ஜனமேதி இருக்கேதி இருக்கிற ரோகங்கள் எல்லாம் தீர்த்தியாய் பாஞ்சாலும் புண்ணியமான பதினஞ்சு லட்சம் பித்ருலோகத்துல இருக்கான் சந்திரமண்டலத்துல பதினாலு லட்சம் ஸ்லோகம் கந்தர்வலோகத்துல இருக்கான் நூறு லட்சம் ஸ்லோகம் பூலோகத்துல இருக்கான் எல்ல வேலையா நம் ஊர் இப்படி பண்ண அவர் வாட்டி பதினஞ்சு லட்சத்தை வச்சிருந்தாருன்னா இந்த ஆடி பதினெட்டாம் பேரை அன்னைக்குள்ள விஷ்ணு சாஸ்திராமும் குழந்தையில இருந்து ஒரு சன்னியாசி மட்டும் படிக்க வேண்டிய புஸ்தம் எட்ட பிரஸ்னம் எட்டம் கேக்கணும் தர்மபுத்திரம் ஆரிவாரி தர்மத்தை உடனும் இதெல்லாம் நடக்க போறது இங்கே தொடர்ந்து நடக்க போறது பெரிய புண்ணியம் இருக்கிற தான் இது கிடைக்கும் பாரதவனம் ரொம்ப புண்ணியம் அது தெரியவே இல்லை நிற ஒரு பெரிய உள்ள புத்தகமாட்டாள் தர்மபாரம் இது கிடக்கு சொன்னது தான் வேற ஒத்தர் கண்டுபிடிக்கல கண்ணால பாத்தா புண்ணியம் காதால கேட்டா புண்ணியம் மனசு நாள் நினைச்சா புண்ணியம் வாக்கால ராமானு சொன்னா புண்ணியம் சொன்ன மதம் ஹிந்து மதம் இந்து அம்மாவயத்துல பிறந்தாத்தான் இந்த புண்ணியத்தை தெரிஞ்சுகொள்ளலாம் இல்ல அவர தெரிஞ்சுகொள்ள முடியாது இப்படி சுலபமா ஜென்மாவை சபலமா ஆட்சிக்கிற ஒரு மதம் இந்து அம்மாவயத்துல பிறந்தாத்தான் புரியும் இந்த கிரந்தத்துல ரெண்டு மரம் இருக்கு அந்த மரத்தை தெரிஞ்சுக்கணும் வியாசன் ஒரு தர்ம வட்சம் ஒண்ணு ஒரு அசர்ம விரட்சம் ஒரே கோபமயமான ஒரு விரட்சம் ஒண்ணும் தர்ம வருட்சம் ஆறுதா தர்மபுத்தம் ோமயோ மகாந்திரோமேதே சம்தர்மபுத்தனாக ஒரு பெரிய தர்ம விரம் அது பாட்டுக்கு நாற்பது ஐம்பது மைல் அடையாளம் ஆலமரம் மாதிரி பரவி கிடக்குனா யுதிஷ்டிரோ தர்மமயோ மஹாந்திரம அதுக்கு அடி கட்டுமரம் எதுனாள் கந்தோர்ஜுனாக அர்ஜுனா அடிக்கட்டு மரம் கடைகள் புஷ்பம் பலம் சகதேவனி சொன்னால் எத்தனையோ பெரும் காத்துல இந்த மரம் கீழே விழாமல் இருந்ததற்கு காரணம் மூணு ஆணி காத்துல மரம் கீழே விழாதோ ஒரு சரங்கம் பாடி அவரம் சொல்லிவிட்டா என் சமாதியில உப்பு உப்பு போட்டு சரீரத்தை தூக்கி வச்சு விட்டு அதை அப்படியே தரந்தே இருக்கணும் இன்னைக்கும் திறந்துதான் இருக்கு பெரியம் நடுப்பு ஒரு சின்ன ஒரு அடி ஒரு பாறாங்கல்லு அண்ணன் என்ன போறதுதான் போட்டு வச்சிருக்கா தரந்தே இருக்கு சமாதி அவ ஜீவசமாதி ரொம்ப மகாபுருக்கானவா அவன் அப்பா இருந்து தாரக்கனாமா ஜபிச்ச இடமா அந்த மரம் அந்த மரம் பாருங்க தென்னண்டை இருக்கிற இவா சமாதி அரை இருக்கு எல்லா கடையும் கொடையா பிடிக்கிறது அவருடைய சமாதி அங்க போனா சுவாமி வேலை எங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ஊரு கடையாவது உடவண்ட போகல இவா சமாதிக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்கு அந்த மரம் எத்தனைகளோ காத்தடிச்சு அந்த மரம் விழல இனிமே ஒழுமோ என்னமோ தர்மம் குறைஞ்ச குறையுது அதர்மம் வேறுது அதனால ஒரு கால் விழுமோ என்னமோ இது வந்து அறுபத்தாறுல விழலாம் பிரத்யட்சம் தர்மத்துக்கு பெருமைங்கிறது நல்லா அனுபவத்துல தெரியுது தெரிஞ்சும் சுவாமியை பதிக்காம இருக்கானே அதான் ஆச்சரியம் நீச்சே சொன்னா கிராமந்தம் சிதம்பாபி பிரதானம்மா குணாநீதம் அனுபஷந்தி பசியந்தி படுத்தவன் வந்திருக்கிறான் நடக்கிறான் நடக்கிறவன் ஜெடிக்கிறது மறுபடியும் ஒரு ஒரு காரியத்திலையும் என் பிரபு உள்ள இல்லாம நீ படுத்தவன் வந்துருக்க முடியுமா நீந்திருந்தவன் தாமிரபரணியில ஆத்துக்கு வர முடியுமா சாப்பிட்ட சாதம் ஜெடிச்சு மறுபடியும் பசிக்கிறது உக்காரியே பகவான் உள்ள இல்லாம முடியுமா கணேட்சனே பகவான் இருக்கான்னு தெரிஞ்சு அவன் மறக்கிறையா மறக்கலாமான்னு கேட்டாரு நீ கூட்டாள் பார்க்கலாம் நஷ்டமா தாமிரபரணியில நாம் நதிக்கா நமக்கு நஷ்டம் இருக்கான் அப்படி காட்சி பிரபுவ மறந்துட்டு விவகாரம் பண்ணப்படாது அதுக்காக தான் இது மாதிரி மகிஹாசங்கள்லாம் காட்டா பகவான் தோணும் சுவாமி உள்ள வந்துட்டா வைகுண்டத்தையோ சீராஜீவியோ இப்ப இல்லை பகவான் நிஜலோகம் பரிச்செஜ் பகவான் குணம் காக்க வர போது தன் லோகத்தை வைகுண்டம் பால் கடலை விட்டுவிட்டு பக்தாளுடைய அதனால கட்ட ரேகை அழியுது பகவான் உள்ள உட்கார்ந்துட்டா அப்புறம் நமக்கு என்ன வேணும் எல்லா உலகம் நம்ம கையில இருக்கு எல்லாம் நமக்கு வந்து சுவாமி உள்ள தெரிகிறாள் பகவான் அப்படி தெரியும் இல்லையா நமக்கு அனுகூலம் பண்ணிருக்காள் சுகாச்சியா அவ வந்து பத்தி அசப்தூபம் அவ சகுனமான கல்யாண மூர்த்திய கோபாலி பாகவத எல்லாருக்கும் புரியுது ே அந்தோபாரண்யரமணம் கீமிக்கு யசோதே ஒரு நாளைக்கு அலங்காரம் பண்ணி பசுமாடு மேற்கே அனுப்பாடா பதினாயிரம் குழந்தைகள் வந்தா மேல தங்க பிட்டு யமான ரூபரம் குஞ்சித்தரணம் நீருண்ட மேகம் போன்ற காத்திரம் குறுக்கான பார்வை மங்கள கட்டாட்சம் என்ன பாக்யம் இன்னைக்கு அலங்காரம் பண்ணின இந்த கல்யாண மூர்த்தி சொல்றதா அல்லது இந்த பிருந்தாவனத்துக்கு இந்த மங்கள சரணம் பட்டுதே அந்த பிருந்தாவனத்தினுடைய பாக்யத்தை சொல்றதாந்தி கீத கீர்த்தி நீ இப்படி பிரம்மனுஷ்டர் கோபால வர்ணிக்கிற போது சுவாமி தான் நம்ம உள்ள வந்து உண்டுகிறாள் ீட வரவூ கணையோ கிளா கனகபிஷம் வை ஜயாண அரசுதையூரையோபுந்தை வந்தபரம நமக்குறாளா இது மாதிரி ஸ்லோகங்களை சொன்ன போது பகவான் அப்படியே நேரம் தான் நிற்கிறாள் கிரயத்துல அப்படியே போட்டோ பிடிச்சா போல என்ன ஆயிடுது இப்படிப்பட்ட மூர்த்தியை நாம் நிச்சயம் எழுந்திருக்கிற போதும் படுத்துற போதும்னா அப்புறம் நமக்கு என்ன குறவு இருக்கு ஒரு குறவு உண்டோ கிடையவே கிடையாது இந்த இப்படி பகவான நாம் ஸ்மரிக்கிறதுக்காக தான் இந்த தர்ம இதிகாசம் இதுல ஒரு பெரிய மரம் இருக்குன்னா தர்ம விரக்கம் இதுக்கு அடி கட்டுமரம் அர்ஜுனன் நாள் கடைகள் பீமன் நாள் நகுலன் புஷ்பம் இந்த மரம் எத்தனை பெரிய காத்திலையும் கீழே விழாம இருக்கிறதுக்கு மூணு ஆணி வேறுகள் இருக்குன்றாள் அது என்ன கோபாலன் ஒரு வேறு பிரம்மணான் ஒரு வேறு வேதம் ஒரு வேறு இந்த மூணு பேரையும் உபாசிக்கிறாளா தர்மபுத்திரம் மூலம் கிருஷ்ண பிரம்ம சப்ரா ஒரு வேற வேதம் ஒரு வேற வேதவித்துக்கள் ஒரு வேறா வேதவித்துக்களுடைய அனுகிரகம் இருக்கிற குடும்பத்துல ஆபத்து வந்தா பறந்து போயிருந்தேன் அவன் வேதவித்துக்களை உபாசிக்கிற குடும்பத்துல எத்தனை கஷ்டம் வரட்டமே ஏ நம்ம கர்ம நிறத்தா சுயதேவத்தாக நாள் வரையில வேதவித்துக்களை உபாசிக்கிறவனுக்கு ஆவிர்வம் சொல்லாதே இருந்தா முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சசூரஷ்டுணம் பயான்னு இருக்கும் நாலு முப்பத்தி ரெண்டு வயசுன்னு சொல்லியிருக்கா லக்னாதிபதி பாபியா இருந்து எட்டு போய் பாபி இருந்து அதே குடும்பத்துல வேத பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா சதாபிஷேகம் பண்ணிப்பா இருந்தாள் அதுக்களுடைய அனுகிரகம் மகான்களுடைய அனுகிரம் போகவே போகாது அதனால முக்கியதஸ்து மகத் கிருபையைவா நாம் கேமத்தை அடைகிறதுக்கு முக்கியம் எதுக்கு மகான்களுடைய கரு அவன் நினைச்சா போதும் கட்டாயம் தேடி சுவாமி வாங்கி கொடுத்து அடையறதுக்காக மூணு ஆணி பிரம்மணான் ஒரு மரம் சொன்னா பிராமணி சொன்னதுனால வேதமும் சென்று இந்த பிரம்மங்கிறதுக்கு பரமேஸ்வரன் அர்த்தம் சொன்னார் சாட்சா கங்காதனும் சந்திரசூடர் கோபாலன் ஒரு மரம் பரமேஸ்வரன் ஒரு ஒரு வேறு பிராம வேறுபத்தான் அந்தபத்துக்கே அகர்ம வட்சம் அந்தரத்தோன்ற கேடுனா வியாசர் கந்த கண்ணா துரி தா கோபமயமான அசர்ம விரி கட்டுமரம் கர்ணன் அதுக்கு களைகள் ஆறு தெரியுமா சக்குனி களைக்கு பழமும் பூவும் ஆறு அந்த ஒரு வயது ரோபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு விழுத்தான் பாருவான் மகாபாபி அவன் தான் அதுக்கு யம் தர்மம் சொல்ற வந்து நான் பேசாம இருக்கேன் இது உனக்கு நெனப்பு மூட்டி நெனப்பு மூட்டி வட்டியோட கூட உனக்கு பின்னாடி கொடுக்க போறேன் நான் கொடுக்க போறேன்னு சொன்னது மட்டுமல்ல யுத்த களத்துல சுஷாக கமுக்கட்டையில வச்சு पत्व में आरा रुहे लौट स्पीकर कच्ची ऐसी मूटा आ रहा आंबुलो कृष्णू वाचाल கௌராோன கர்ணா கூபி திரௌபதினுடைய வஸ்தவத்தை அவகரிச்சானோ அவன் பேர சொல்ல மாட்டேன் நான் பாபிகளுடைய பேரை சொல்லப்படாதான் மூத்த பிள்ளையினுடைய பேரு பத்னியுடைய பேரு தன்னுடைய பேரு லோபியனுடைய பேரு இதெல்லாம் சொல்லப்படாதான் பாபியினுடைய பேரெல்லாம் நான் பேர் சொல்ல மாட்டேன் எந்த பாபி திரௌபதியினுடைய வஸ்திரத்தை பிடிச்சு அபகரிச்சானோ தலை கை போட்டானோ எந்த பாபியினுடைய ரத்தத்தை நான் பூரி குடிப்பதாக பிரதிஜை பண்ணும் அவன் இப்போ என் கையாகிற கூட்டுக்குள்ள ஆம் ஒரு மணி டைம் கொடுத்துருங்க அவனை சார்ந்த பந்துக்களோ மித்திரோ யாரு இருந்தாலும் வந்து காப்பாத்தி கொண்டு போக ஆம்புலையா இருந்தாசனும் ஊடி வந்தாள் பதினாயிரம் தேர் வந்தது வந்தாள் அப்படி தலை தொங்குறது விசாசனம் தலை கால் பின்னாடி இவன் வச்சு வருமான அப்படி நெருக்கின்றிருக்கா இந்த பயத்துன்னு கத்தனான் கர்ணா அண்ணான்னு கத்தினான்னு விஷாசனம் அப்பா கிட்ட வரமொழியா நாங்கெல்லாம் கையில கதையை வச்சிருந்து சித்தரான்டா பீமன் கிட்ட வரமுடியிலேட்டார் கர்ணன் அவள் பார்த்துட்டு இருக்கிற போது அப்படியே மாறப்பூரி ரத்தத்தை குடிச்சான் ரத்தத்தை தீவன் அப்படி குடிச்சான் என்ன காரணம் திரௌபதியுடைய தலை மயிரில கை போட்டு பைஷ்டா ஸ்ரீய சபையில வந்து அந்த பாபிதான் அழித்தார் இந்த அகர்மத்துக்கு பலம் துஷாசனம் தான் விட்டாள் இந்த அதர்ம பிடிச்சதுக்கு பலம் இதுக்கு இத்தனைக்கும் வேறு ஆறு நாள் புத்தி இல்லாத கழவன் ரதராஷ்டிரம் வேறுன்னு விட்டாள் ரத்தராஷ்டிரம் கொண்டு வாண்டாமே சொல்லிட்டு வேண்டாமா அவன் நாட்டு பண்ணு அண்ணா அண்ணா தம்பியினுடைய பிள்ளையனுடைய சம்சாரம் இவனுக்கு நாட்டு பண்ணு இல்லையா அவன் புடைய அவங்க சொல்லலாமா அவளே வாண்டான் ராமஸ்தம்பர் கார்ல போயிட்டே இருக்கும் நடுப்புற ஏரி கரையில ராத்திரி பத்து மணிக்கு ஒரு ஸ்திரீ குழந்தைய வச்சு நிற்கிறான் அம்மா என்னடி நிக்கிறேன்னு காரை நிறுத்தி கேட்டு போய் சரியில்ல எங்கேயோ ஒன்று கார்ல ஏற்றி இங்கேயோ ஒன்று கார் குடிச்சிட்டு வரைக்கிட்டு போகணும் நான் மட்டுமே பேசாம கூடுப்படாத சூத்ரியா ஆனா வேத பார்த்தாலும் என்ன எங்க பொறையில் என்னன்னு கவுண்டாம்பர் இந்த தர்மம் மலையா குடும்பத்துல கண்ணுக்கு இருந்தாள் நமக்கு ஏதோ அப்படி நடுப்புற அனாதியா நிற்கிறவங்க போய் சித்த ரெண்டு மயில் ஒரு மயில் கொண்டு போய் விட்டு போவோம் விண்டு போனா அந்த புண்ணியம் வந்து காட்டுக்குன்றக்கும் மலை மாதிரி லட்சிக்கும் அது பரலோகத்துல நோக்கம் வந்து காப்பாற்ற முன்னாள் அரண்யற்றி ஒரு சூத்திரம்னே ஆபஸ்தம்ப தர்மசூத்திர அப்படி சொல்லியிருக்காள் அப்படி இருக்க இவா குடும்பத்து ஸ்திரீயே கண் சமையில பகிஷ்டா காலத்துல அபகரிச்சான் அதுக்கு பலம் இத்தனைக்கும் இருக்கு இருக்கு சொன்னாள் ஒன்னு புரிஞ்சுக்கணும் இருந்து நாள் என்னே மதியம் நித்தியம் படுக்க விட்டு எழுந்திருந்த உடனே பாரதத்தை நினைச்சு தர்மம் ரட்சிக்கும் புத்தியே இதுல ஒரு நம்பிக்கை அடையினா ஏன்னா சகேகேவ பரலோக கதசிய பந்துரு பந்துக்கள் வராம பத்னி புத்திரம் இல்லாம ஒரு ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு வேற உத்தரவு வரமாட்டா தர்மம் தான் வரும் அவன் தான் பந்து உனக்கு அங்க ஒண்ணும் இல்லையா தர்மம் இல்லாம அங்க போனேன்னா உதவி பண்ணுங்க சஹ் கேகையேவ பரலோக பந்து நீ பணத்தையோ பத்னியோ குழந்தைகளையோ எத்தனை நீ பாதுகாத்து எத்தனை அன்ப நீ வச்சு அவள் ஒரு இடத்துல அன்பு வச்சாலும் கட்டாயம் அவளை விட்டு ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அவா என்னைக்கும் நீ சிவந்து இருக்க முடியாது பத்னியோடையோ பிள்ளைகளோடையோ பணத்தோடையோ விட்டுட்டு தான் பரப்பணும் அவ மின்னாடி ஒன்னு நீ மின்னாடி பரப்பிட்டு தான் ஆகணும் ஒன்னு சொத்து போயிடும் நீ இருக்கிற போதோ அல்லது நீ சொத்தை விட்டுட்டு போடுவேன் தர்மம் இருக்குதான் சொத்து இருக்கும் நீ விட்டுட்டு போடுவா கடைசியில பிரிஞ்சுதான் ஆகணும் தர்மம் ஒண்ணுதான் கூட கூட வரும் என் ஞாபகம் வச்சுக்கோ நாள் சிவாக்கியாள் தமிழ சித்தரவர் பதாதி எல்லாம் இருக்கு நீ பரப்பிட்டே யானா பரண கூட ஏதாவது வருவோம் நாள் எல்லாம் கண்டாலும் இருக்கோம் இன்னும் எது வரும் நாள் ஓடிட்ட விச்சயம் தர்மம் போல் தர்மம் வந்து நிற்குமே தர்மம் வந்து இருக்குமே விட்டாள் அவன் அப்படியே கழவம் வயசான கழகம் பிச்சை கழமும் ஆத்து வாசல்லே நான் உள்ள போய் அருகேட்டு வர போயிடுவோம் வரேன்னு சொல்லிவிட்டா அவங்க ஆதரவு விழாது இல்லைன்னு சொல்லிவிட்டான்னு வேறு தெருவம் போயிடுவான் வாசல்ல வந்து பார்த்துட்டு அந்த அருகே உள்ள போடாமே அடுத்த தெருவில் கொண்டு போய் பார்த்து போட்டுவான்டா பிச்சையும் நம்பி செஞ்ச சமம் வந்து இருக்குமே அதை நம்புதுன்னு சொன்னா சிவாக்கியம் ஆண்கள் எல்லாம் பிரகாரமா நம்ம சித்தத்துக்கு உபதேசம் பண்ணணும் அப்படி இல்லாம பண்ணிருக்காள் அத்தனை உபதேசத்தையும் வந்து கட்டி மறுபடியும் மனுஷியன்மா இல்லை அவனுக்கு ஜென்மா வரும் குசுவா பிறப்பான் தெரிச்சாலையா பிறப்பான் நண்டு வாக்கலையா பிறப்பான் ஆனா பாரதம் கொண்டு கால கடிப்பான் அது மாதிரி ஜென்மா வரும் கட்ட ஜென்மா வரும் குர்ஜென்மா பதினெட்டு பர்வா எல்லாம் பதினெட்டு அதனால சில மதத்துக்கு பதினெட்டை கண்டா பிடிக்காது என்ன கீத பதினெட்டு அத்தியாயம் பதினெட்டு நாள் யுத்தம் பதினெட்டு அட்சோகினி எல்லாம் பதினெட்டு பதினெட்டு மகாட்சேமம் இது இந்த பதினெட்டுங்கிறது அது வந்து சில மத்தஸ்தானுக்கு இந்த பதினெட்டுங்கிற நம்பிக்கை எண்ணிக்கையே துவேஷம் இருக்கும் அப்படி இல்லாம இருப்பாரு விஷயம் இல்ல இந்த பதினெட்டு இருக்கு ஆதி பருவா ஆதி பருவாவில பகிஷ்வருடைய உற்பத்தி பீஷ்வருடைய பிரதிஜை பீஷ்வருடைய பிரம்மச்சரியம் இதெல்லாம் இதுல கூறப்பட்டிருக்கு பாண்டவாளுடைய உற்பத்தி துரியோகனாதிகளுடைய உற்பத்தி பாண்டவாளுடைய வித்யாபியாசம் ரௌபதி சுவயம் இதெல்லாம் இருக்கு உடனே ராஜசூரியம் சபே சபாபருவாசம் சூதாட்டம் ஆடுறது அந்த சூதாட்டத்துலாம் சபாபர்வா தான் பாண்டவால் தர்மத்துக்காக கட்டுப்பட்டு ஒரு மொரண்ட மரண்டா பீமன் நான் ஒன்னும் ஆயுதம் எடுக்கல துன்போதிகள் சபையில உட்காந்து ஒரு தடவை மேல விழுந்து எல்லா பயிலையும் சட்னியா பண்ணிடுறேன் மட்டுமல்ல பண்ணிவிடுவான் ஏன்னா சாரீரமான பலம் இருக்குன்னு உன்ன பண்ணிவிட்டா இடியா தர்மம் வந்து தலையில விழும்னு விட்டாது அவன் சொன்னான்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல அண்ணா லட்சுமணன் உங்களோட காட்டுக்கு போலவாவது கழவனை இப்பவே ஜெயில அடைக்கிறேன் இந்த லக்னத்துல உங்களுக்கு பட்டாபிஷேகம் மட்டும் பரதம் வந்தா சுட்டு போடுறேன் கைகையை வசம் பண்ணி போறேன்னு ஆரம்பிச்சாரு சுவாமி சொன்னா நீ கழவரை ஜெயில அடைக்கிறதுக்கு போலீஸ் வேண்டியது இல்லை அவன் கழுவரை கிளம்புனா கிளம்ப வேண்டியதுதான் ஜெயிலுக்கு வரனா வரணும் என்ன பண்றது வந்துடுவார் எல்லா நீ பண்ணி போடலாம் தர்மம் ஒண்ணு தலையில விடியா விழும் நாள் பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மசம் ஜிதொஜனமுத்தமம் தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மம் எல்லாத்துக்கும் மேல இருக்கே இடியா வந்து தர்மம் இருப்போ அங்கதான் அப்பா தர்மத்துக்காக சொன்ன சொல்லு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம கொண்டு நாளா சுவாமி வாழ்விக்கு ஆச்சரியப்பட்ட பொய்யனா இல்லாம பண்ணிக்க முயற்சிக்கலாம் தன்னை கடனாளியா இல்லாம செய்து கொள்ள முயற்சிக்கெல்லாம் அப்பா கடனாளி ஆகப்படாது அப்பா பொய்யனாகப்படாதுன்னு ஒரு பிரபு பரப்பானே ரெண்டகாரண்யம் அந்த தெய்வம் தான் ராமனே அவன் அப்பாவை கரையேற்றுறதுக்காக சுவாமி வந்து கஷ்டப்பட்டாள்னு தாம்பட்ட கடவை நீக்கிக்க எத்தனை பண்ணலாம் தந்தை பொய்யனா இல்லாமல் பண்ணிக்கலாம் அப்பாவை சத்திசந்தனா பண்ணலாம் அவரை பொய்யனா ஆக்கப்படாதுன்னு பிரபு அகண்ட ராஜ்யத்தை விட்டுவிட்டு ரெண்டகாரண்யம் பரப்பிட்டானே இப்படி ஒரு மூர்த்தி உண்டா ராமனை போலேன்னு சொன்னார் வால்மீக்கியே ஆச்சரியப்பட்டார் அப்படி எல்லாத்துக்கும் மேல தர்மம் பெருசு அதை சொல்ல வந்த கிரந்தம் தான் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தம் இந்த வனப்பர்வாவிலே எத்தனையோ வாழ்வு ஆனா எல்லா சரித்திரமும் வனபர்வாவில வனப்பர்வாவில நட சரித்திரம் நடக்கபொருது ஹரிச்சந்திர சரித்திரம் ராம சரித்திரம் சாவித்ரி சரித்திரம் தர்மவியாக உபாக்கியானம் யக்ஷ பிரஷ்னம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு சகலம் இதுக்குள்ள இந்த அரண்யபம் பாசுபதம் துர்வாசி அக்ஷய பாத்திரம் சூரிய ஸ்தோத்திரம் காட்டாலே தாரிதயம் போடுவான் அக்ஷயம் திரௌபதியே வந்து கோவிச்சு போய் தர்மபுத்தரை எல்லாரையும் கஷ்டப்படுத்துருக்கிறேன் அரமணைய எப்படி இருந்தான் பரிபிரமன் லோகிதோதர்கேரோதா மகாதோத அரமணையில இருக்கிற போது ஆயிரம் வேலைக்காரா சிவப்பு சந்தனத்தை பீமனுக்கு பூசி ஆமா அப்படி மயில ரக வச்சுன்னு விசிறி பொன்னாட போச்சி புஷ்பங்கள்லாம் மாலை போட்டு கழுத்தல அப்படி இருந்த பிரபு இப்ப காலால நடந்து வலையிலே புதிய எல்லாம் படிஞ்சு பாக்குறீரே உன் மனசு எல்லாத்துக்கும் மேல சத்தியம் தெரிசுங்கிறாய் என்ன சொன்னா தர்மபாச நிபத்தாயி தர்மம் சத்தியம் கயிறு வந்து கட்டிருக்கு என்ன இப்போ அதை அவுத்து விடுறது போன்ற இருக்காந்தாள் ஆறு அவுத்து விட போறான்னாள் வாசுதேவ பராயணாஹா போபாலனை நம்பியிருக்கேன் பிரபு அவுத்து விடுவான்னு சொன்னாள் சுவாமி என்னை கை விட மாட்டான்னு சொன்னாள் பகவான் கை விடுவனும் சுவாமியை நம்பி வாசுதேவ பராயணாஹா போபாலனை நம்பியிருக்கேன் சுவாமி இந்த கயத்தை அவுத்து விட்டு ரட்சிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு விட்டாள் தர்மபுத்திரன் அப்படி சொல்லி விட்டாரு திரௌபதிட்டேனே வந்து கோபிச்சுப்பாரு வெய்வன் காலில் ஒரு முள்ளு குச்சினா உடனே தர்முபுத்திரன் வந்து வெய்வன் உமாதானே எனக்கு முள்ளு குச்சி தான் உம் மாதானே என்னோட உடம்பில் தோல் கொட்டிட்டு மண் காட்டில் தோல் கொட்டாதோ கொசு கடிக்காதோ தர்மபுத்திர வந்து வைக்குவான் தர்மபுத்திரன் இப்படி சொன்னார் அடையப்பா குடும்பத்துக்கு தலைவனாக எடுக்கப்படாதான் ஆனால் ஏதாவது லாபம் வந்தால் நாங்கள் எல்லாருமே செஞ்சோம் மண் நஷ்டம் வந்தால் அப்பாவுக்கு எடுத்துட்டார் மண் இப்படி சொல்லுவன்னு என்னையே சொல்லுவான் அண்ணா அண்ணாங்க தம்பி சொல்லுவான் அண்ணா எடுத்துட்டார் மண் இப்படி இது நாம் இதுக்கு தலைவனாகவே நான் எடுக்கப்படாதுன்னா தர்மபுத்திரன் வீட்டில அவன் இவன் சொன்ன சந்திரகுப்தன் யாராவது பெரியவாள் பொறுத்துக்கிறது குடும்பத்துல இருக்கணும் இருந்தா நமக்கு இல்லையோ இல்லையோன்னு சொன்னான் அவன் இவன் இப்படி சொன்னபுப்தர் இப்படி சொன்னாரு புத்திரம் இருக்காம இப்படி சொல்லிவிட்டார் இவன் தர்மபுத்தர்